அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்கு யாண்டும் இடும்ப இல இந்த குரட்பாவிலே திருவள்ளுவெருமான் இறைவனுடைய நான்காவது இலக்கணத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தோம் வேண்டுதல் வேண்டாமை இலான் கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது அது மாத்திரம் இல்லை இன்னொரு அர்த்தமும் பார்த்தோம் அவனுக்கு வேணுங்கிறது எதுவும் இல்லை வேண்டுதல் எதுவும் வேண்டாதவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லிக்கலாம் இது புதுசுதான் இந்த அர்த்தம் இதோட முழு அர்த்தம் என்னன்னா எந்த ஒரு பொருளையும் எதையும் எந்த உயிருள்ள உயிரற்ற எந்த வசுவையும் விரும்புறதிலும் வெறுப்பதும் இல்லாத இறைவனுடைய திருவடிகளைச் சார்ந்தவர்களுக்கு எந்த காலத்திலும் பிறவித் துன்பங்கள் உண்டாகாது அப்படிங்கிறதான் பொழிப்புரை அப்படி இலான் அடி சேருதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இறைவனுடைய திருவடிகள் எப்படிப்பட்ட இறைவன் விருப்பு வெறுப்புகள் அற்றவனுடைய திருவடிகள் அதை சேர்ந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம் நாமளும் விருப்ப வெறுப்பை குறைக்கணும்னு அர்த்தம் எவ்வளவு தூரத்துக்கு விருப்ப வெறுப்பை குறைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு துன்பம் வராது இன்பம் கூடும் அமைதி கூடும் ஆகவே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்னென்னா விருப்பு வெறுப்பு அந்த விருப்பு வெறுப்புக்கு காரணம் நிறைவின்மை அந்த நிறைவின்மைக்கு காரணம் அறியாமை இப்படியெல்லாம் பல காரணங்களை சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல நமக்கு தெரிகிறது எல்லாேருக்கும் தெரிகிறது நமக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு சில சூழ்நிலைகளை நாம் விரும்புகிறோம் சில சூழ்நிலைகளை வெறுக்கிறோம் சில மனிதர்களை விரும்புகிறோம் சில மனிதர்களை வெறுக்கிறோம் சில பொருள்களை விரும்புகிறோம் சில பொருள்களை வெறுக்கிறோம் உணவில் நமக்கு விருப்ப ஏற்பு இருக்குது கேட்குற பாடல்களில் விருப்ப இருப்பு ஆளுக்காள் மாறுகிறது பார்க்கின்ற காட்சி மனம் பல விஷயங்களில் நமக்கு விருப்ப ஏற்பு இருக்கிறது தெரிகிறது அதுக்கு காரணம் பழக்க வழக்கங்களும் ஒரு காரணம் இருக்குது ஆக இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனுடைய திருவடிகளை சார்ந்திருப்பது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் விருப்ப வெறுப்புகளை நாம் குறைக்கணும் ஏன்னா எல்லாரும் சமூகத்தில் அத்தனை பேரும் விருப்ப வெறுப்போட செயல்பட்டால் அந்த சமூகம் அமைதியாக வாழ முடியாது ஆக எல்லாருக்குமே இந்த பிரச்சனை புரியணும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம எல்லாருக்கும் விருப்ப வெறுப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கணும் அந்த எஜுகேஷன் வேணும் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஃபேமிலி ஒரு தனி மனிதன் எல்லோருக்குமே இந்த உண்மை விளங்கணும் நாம் எல்லோரும் விருப்ப வெறுப்பு உடையவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மை புரிஞ்சுதுன்னு சொன்னால் அது புரியறதுக்கே இறைவனுடைய அருள் வேணும் அப்படி புரிஞ்சதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்னா நம்முடைய விருப்பு வெறுப்புகளை நாம் முறைப்படுத்திக்கணும் கட்டுப்படுத்திக்கணும் எல்லாரும் மனம் போன போக்கில் வாழ ஆரம்பித்தா நாடு நகரங்கள் குடும்பங்கள் சமூகங்கள் எல்லாமே அமைதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் அதனால் பிரச்சனைகள் கூடுமே தவிர குறையாது ஆகவே இதை பற்றி கல்வி முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறுவயதிலிருந்தும் கல்லூரியிலும் இந்த விருப்பு வெறுப்புகளை கையாளுவதற்கான பயிற்சிகளை சரியாக தர வேண்டும் இந்த விருப்பு வெறுப்புகளை நாம் வெற்றி கொள்வதற்காகத்தான் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் இருக்கின்றன திருவள்ளுவரே இதை முதலில் இங்கே சொல்லி இருக்கிறார் பிறகும் நேற்றுக்கு பார்த்தோம் காமம் வெகுளி மயக்கம்ங்கிற குரலை பார்த்தோம் தாய்மானவர் பாடியிருக்கார் வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம்னர் இந்த விருப்பு வெறுப்பு நமக்கு வேண்டாம் அந்த வில்லங்கத்தினால நமக்கு மறுபடியும் மறுபடியும் பிறவி துன்பங்கள்லாம் வரும் இந்த குரலுக்கு அர்த்தம் அதுப்படித்தான் பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதனால ஆண்டான் உரைத்தபடியே ஆண்டவன் குருவின் வாயிலாக நமக்கு உபதேசம் செய்திருக்கிறான் அப்படி இந்த விருப்ப வெறுப்புகளில் இருந்து விடுபடுவாயாக குருநாதர் சொல்லுகிறார் அதனால தான் நம்ம கட்டுப்பாட்டை விரும்பி பழகிறோம் இதை எவ்வளவு ஆழமாக ஆராய்ச்சி பண்ணினாலும் போதாது நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று தீபாவளி திருநாள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளாகிய இந்த நரகாசுரன் அழியட்டும் அறமாகிய தெய்வீகத்தன்மை ஓங்கட்டும் தீபாவளி திருநாள் எல்லோருக்கும் இன்பத்தை அருளட்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன்